நூற்றி தொண்ணூத்தி நான்கு அபு சாயிதல் எடுத்துக் கூறுவதுதான் என்று நபிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவூத் நான்கு மூன்று நான்கு நான்கு திருமிதி இரண்டு ஒன்று ஏழு நான்கு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்